தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரத யுத்தம் துரியோதனின் இறப்பு பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் யுதிஷ்டரே யாது காரணம் பற்றி பேசாமல் என்றான் கிருஷ்ணன் மாதவா கீழே விழுந்த துரியோதனுடைய தலையை பீமன் காளால் துவைத்து எனக்கு பிரியமான செய்யல்ல குளம் அழிந்து போவதை பார்க்கிறேன் கௌரவர்களால் நாம் வஞ்சிக்கப்பட்டோம் விரோகிதராணுவிய உள்ளத்தில் நிறைந்து நிற்கும் துக்கத்தையும் கோபத்தையும் நான் அறிவேன் மூடனும் பேராசை காரணமான துரியோதனை இவ்வாறு கொன்றது நியாயமோ அநியாயமோ எப்படியாயினும் மிகவும் பெரிய துக்கங்களை அனுபவிக்க பீமன் செய்தை நான் முடியவில்லை என்றான் தர்மம் தவறினால் சமாதான வாதங்களினாலும் அமைதி உண்டாகாது மகா அர்ஜுனனும் பேசாமல் இருந்தான் பீமனை புகழவுமில்லை குற்றம் கூறவுமில்லை ஆனால் பக்கத்தில் நின்ற மற்றவர்கள் துரியோதனுடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கிஷன் அவர்களை நோக்கி சாஸ்திர வீரர்களை அடித்து வீழ்த்தப்பட்டு சாகும் தருவாயில் கிடக்கும் சத்துருவை மேலும் மேலும் இழுகத்து பேசுவது தகாது மூடன் கொல்லப்பட்டான் பாவிகளுடைய சகவாசத்தை அடைந்ததால் இவன் போனான் நாம் ரதமேறி போவோம் என்றான் கால்கள் உடைந்து தரையில் குற்றயரமாக கிடந்த துரியோதனன் கிஷன் சொன்னதை கேட்டு கோபவேஷமானான் இரண்டு கைகளையும் தரையில் ஊன்றி கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்து கிருஷ்ணனை பார்த்து நீசனே உன் தகப்பன் வாசுதேவன் கம்சனுடைய தாசன் அல்லவா நீ அரசருடைய சகவாசம் புறாததாகவான் பெட்கமில்லாமல் பேசுகிறாய் என் தொடையை பார்த்து அடிக்க சொன்னது நீ அல்லவா நானும் பீமனும் சமயுத்தம் செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனுடன் பேசுவது போல் தொடைகளை காட்டி பீமனுக்கு குறிப்பு தெரியும்படி நீ செய்தது எனக்கு தெரியாது என்று எண்ணுகிறாயா உனக்கு வெட்கமில்லை தவியமில்லை பிதாமகர் பிஷ்மர் உன்னுடைய புத்தியாலே அல்லவா மாண்டார் சிகஷ்டியை முன்னால் நிறுத்தி யுத்தம் செய் வித்தது நீயே தர்மபுத்திரை பொய் சொல்ல வைத்து அதர்ம முறையில் துருவணறையும் மாய்த்தாய் யுதிஷ்டன் சொன்ன அசயத்தை நம்பி துரோணர் நம்பி வில்லை கீழே போட செய்து நீ அல்லவா ஆயுதமின்றி யோக நிலையில் உட்கார்ந்திருந்த ஆசாரரை அந்த பாவியான திரியிருஷ்ணமன் போன்றதை தடுக்காமல் பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டாய் அல்லவா அர்ஜுனை வைத்திருந்த சக்தி ஆயுதத்தை கர்ணன் கடேக்சன் மீது பிரசோகித்து செலவழித்துவிட்ட செய்ததும் உன் வஞ்சனையல்லவா உன்னால் அல்லவோ கர்ணன் பூமியில் அழித்திட்ட தன் தேரின் சக்கரத்தை தூக்கி கொண்டிருந்த போது இகழத்தக்க முறையில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் அயோக்கியனே எங்களுடைய நாசத்திற்கெல்லாம் நீயே காரணம் சிந்து ராஜனான ஜகத்திரஜன் உன்னுடைய மாய் வித்தையால் ஏமாற்றப்பட்டு அஸ்தமானம் ஆகிவிட்டது என்று எண்ணி அக்கிரமதியாக இருந்த சமயத்தில் கொல்லப்பட்டதை உலகம் என்று இவ்வாறு சாரம் மாறிய நிந்தித்துவிட்டு வழி தாங்க முடியாமல் மறுபடியும் பூமியில் விழுந்தான் துரியோதனன் காந்தாரி புத்திரனே கோபத்தில் உயிரை வீணாக எரித்து கொள்கிறாய் உன்னுடைய பாபங்களே உன் ஆசத்திற்கு காரணம் நான் அல்ல உன்னுடைய தோஷத்தினால்தான் விஷ்மரும் துருணரும் உயிரை இழந்து மாண்டார்கள் நீ பாண்டு புத்திரர்களை செய்த அணையங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டுமா திரௌபதியை ஆவணப்படுத்ததற்கு எந்த தண்டனை தான் அதிகமாகும் நீ செய்த தீமைகள் காரணமாக உண்டான பகையும் கோபம் எவ்வாறு மற்றவரின் குற்றமாகும் நாங்கள் செய்த வஞ்சனைகள் எல்லாம் நீ செய்து வந்த மகாபாவமான காரியங்களால் அனுசிக்க வேண்டியதாயின் ஆயின நீ கோபத்தினால் செய்த பாவங்களின் பயனை யுத்த பூமியில் அனுபவித்தாய் ஆனால் வீரனைப் போல் மாண்டாய் சாஸ்திரக்குரிய சொர்க்கத்திற்கு இயகுவாய் என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா நண்பர்களோடும் உறவினர்களோடும் நான் சுவர்க்கம் போகிறேன் நீங்கள் துக்கத்தில் முழுகி உயிருடன் இருப்பீர்கள் என்றான் துரியோதனன் மறுபடியும் ஆகாயத்திலிருந்து துரியோதனன் மேல் பூமாறி பொழிந்தது கந்தவர்களின் வாத்தியங்கள் முழுங்கிற்று திசைகள் எல்லாம் ஜோதிமையாக விளங்கியே பிரகாசித்தன இதைக் கண்டு வாசுதேவனும் பாண்டவர்களும் வெட்கம் கொண்டார்கள் துரியோதனன் சொன்னது உண்மை வஞ்சனையின்றி நீங்கள் அவனை ஜெயித்திருக்க முடியாது என்றான் கிருஷ்ணன் பாரம் வியாசர் துரியோதன் வாழ்வழி கண்ணனை நித்திக்கிறார் தர்மம் அதர்மம் இரண்டும் ஆண்டவன் இட்ட வழி செல்லும் என்கிறார் இதுதான் துரியோதனன் இறந்த கதையாகும் நன்றி வணக்கம்